प्रपन्न कृष्णाय श्री त्रिविधा भवति श्रद्धा ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதா நம ஸ்ரீபகவ்விஸ்வா சாத்விஜசீவீச்சேதி தாம் சோவன் ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலை உபதேசிக்க தொடங்குகிறார் அர்ஜுனனுடைய கேள்வியை நினைவுபடுத்துகிறேன் ஒரு மனிதன் ஸ்ரத்தையோடு இருக்கிறான் பெரியவர்கள் செய்வதை பார்த்தே செயல் புரிகிறான் ஆனால் அவனுக்கு சாஸ்திர விதிகளை பற்றிய ஞானமில்லை அந்த ஞானத்தை பெறுவதற்கும் முயற்சிப்பதில்லை அதில் ஏதோ ஒரு சிறு சோம்பேறித்தனம் இருக்கிறது ஆனால் ஸ்ரத்தையில ஒன்றும் குறவில்லை பெரியவர்கள் சொல்றதெல்லாம் சத்தியம் என்று நினைக்கிறான் அப்படிப்பட்டவன் செயல் புரிந்தால் அந்த நிஷ்டையை சத்துவமா இரஜசா தமசா எந்த சேர்க்கிறது அதாவது சாஸ்திர ஜானம் இல்லாமல் சாஸ்திர விதி நிஷேத ஜானம் அதாவது செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்பதை பகவான் சொன்னார் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டுதான் பண்ணணும்னு சொன்னார் இவன் என்ன சொல்கிறான் விருத்த விவகாரம் விரத்த விவகாரம்னா பெரியோர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து ஸ்ரத்தையோடு செஞ்சா அது சத்வத்தில் சேருமா ரஜஸில் சேருமா தமஸில் சேருமா அவர்கள் அவ்வளவு தீவிரமாக நிஷ்டை அதான் படிக்கிறதே கிடையாது ஆனால் ஒழுங்காக பெரியவர்கள் சொன்ன வழியில் செயல் புரிகிறார்கள் ஆனால் அது சாஸ்திரஜானம் தெரிஞ்சால் தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர முடியும் இது ரொம்ப முக்கியம் நமக்கு இன்னைக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையன்னு சொல்லலை நிறைய குறைஞ்சி போச்சு தான் ஆனால் அதை பற்றின அறிவு இல்லாததுனால நம்ம அடுத்த தலைமுறைக்கே அதை எடுத்து விளக்கி சொல்ல தெரியறதில்லை நம்ம செய்கிறதெல்லாம் அறிவு பூர்வமானதுன்னு நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதனால் எங்கள் பெரியவங்க செஞ்சாங்க அதெல்லாம் ஒன்றும் கெடுதல் கிடையாதுன்னு மொட்டையாக சொன்னால் குழந்தைங்களுக்கெல்லாம் புரியாது ஆகவே அவர்களுக்கு புரியற மாதிரி நம்ம எடுத்தது விளக்கி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் சாஸ்திர விதி ஞானமும் நமக்கு தேவை ஆனால் ஸ்ரத்தையோட நம்ம பண்ணினா என்னாகும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பகவான் இங்கே சுருக்கமாக ஒரு பதிலை தொடங்குறார் ஸ்ரீ பகவானுவாச்ச பகவான் உபதேசிக்க தொடங்குகிறார் ஹே அர்ஜுனா அது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஸ்ரத்தா திரிவிதா பவதி இந்த ஸ்ரத்தைங்கிறது மூன்று வகையாக இருக்கிறது ஸ்ரத்தைக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டேன் நம்பிக்கைன்னு நம்ம இப்போ சொல்றோம் ஏதாவது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள அதை பற்றி அறிவை தரக்கூடிய நூல்களிலும் அதை எடுத்து விளக்குகின்ற ஆசிரியர்களிடமும் இந்த கருத்துக்கள் பொய்யில்லை என்கின்ற ஆழ்ந்த எண்ணத்துக்கு தான் ஸ்ரத்த இந்த நம்பிக்கைங்கிற சொல்ல நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் வெறும் நம்பிக்கைன்னு சொன்னால் போராது ஏன்னா மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு குருட்டு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது அறிவுபூர்வமான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் முழுக்க முழுக்க அறிவுபூர்வமான நம்பிக்கை ஆனால் இந்த குருட்டு நம்பிக்கையும் முடநம்பிக்கையும் அறிவுபூர்வமான நம்பிக்கைக்குள்ளே புகுந்துடுறது சில சமயம் அதெல்லாம் நம்ம உலகத்தில் இப்போ வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கோம் அதை பிரித்து சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அதை கேட்குறதுக்கு ஜனங்கள் பொறுமையாக கேட்க தயாராக இல்லை அதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டச்சு விட்டு போனதான் பிற மதங்களில் அவர்களுடைய குருமார்கள் சொன்னால் பொறுமையாக கேட்டு தான் ஆகணும் எல்லோரும் நம்முடைய மதத்தில் அப்படி இல்லை குருமார்கள் சொன்னாலோ இதெல்லாம் சொன்னால் அதை பண்றோம் ஆனா அவர்களுடைய கூட்டத்தில் போய் சேத்திரத்துக்கு அவர்களும் முயற்சிக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தோமான இருக்குமாங்கிறது சந்தேகமாக இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனாலதான் பொறுப்போட இதை சொல்ல விரும்புகிறேன் சொல்லுகிறேன் இதை குறித்த சிந்தனைகளை மேலும் நாம் தொடருவோம் உச்ச திரிவிதா பகவா தேகிநாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்